சச்சிதனா விஷோத்பத்தியவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா பிரோத்தைத்தவோரம் சாம் வேவமிவம் தாபத்தியமூலன ஸ்ரீமத் பகவத்தை மகா முனிவா பரீஷர சத்தியோயரு முதல் ரெண்டு ஸ்லோகம் பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்லி அவரை தியானம் பண்ணணும்னு மங்களஸ்லோகமாக அமைந்தது இந்த மூன்றாவது ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி இதனுடைய பலனையும் சொல்லி இடையில் இதனுடைய பெருமையையும் சொல்லி இருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் ஸ்ரீமத் படிக்கிற போது சொல்லக்கூடிய தியான ஸ்லோகங்கள் சச்சிதானந்த ரூபாயாங்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் ஜென்மாத்தியசா அப்படிங்கிற ரெண்டாவது ஸ்லோகத்துக்கும் ஓரளவுக்கு அர்த்தம் பார்த்து தெரிஞ்சுன்னு இருக்கோம் இது மூன்றாவது ஸ்லோகம் இங்கே என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மகாண்டம் ஞான காண்டம் ரெண்டும் அமைஞ்சிருக்கு வேதத்தோட சாரங்கிறத சொல்கிறார் இதில் இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டால் பாகவத தர்மம் உபதேசிக்கப்பட்டிருக்கு பகவானுடைய ஸ்வரூபமும் உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆக தர்மமும் பிரம்மமும் உபதேசிக்கப்பட்டிருக்கு வேதங்கள் முழுவதும் என்ன இருக்குன்னா கடவுளை பற்றியும் வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்வியல் அறங்களையும் சொல்லியிருக்கு இது ரெண்டு தான் வேதங்களுடைய விஷயம் அதே தான் இங்கேயும் பாகவதத்தில் இருக்குது ஆ கர்மகாண்டம் கர்மகாண்டத்துக்குள்ளே ஒரு பாகம்தான் உபாசனா காண்டம் அது மானசம் கர்மா அப்புறம் தத்துவசாஸ்திரம் பிரம்மசாஸ்திரம் இதெல்லாம் நன்றாக சொல்லப்பட்டிருக்கு மனசை எப்படி பக்குவப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தர்மசாஸ்திரம் உண்மையை உணர்கிறதுக்காக பிரம்மசாஸ்திரம் இதெல்லாம் வேதங்களில் சொன்னது தான் இங்கேயும் பாகவதத்தில் இருக்குது ஆனால் அதை சொல்கிற முறை ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் அத்த சொன்னால் இங்கு இந்த பாகவதத்தில் அத்த ஸ்ரீமத் பாகவத்தே இந்த திரு பொருந்திய அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய பகவானை உடையதாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் தர்ம உபதிஷ்டா தர்மம் உபதேசிக்கப்பட்டிருக்கு என்ன தர்மம் அப்படின்னு சொன்னால் நிர்மத்சராணாம் சதாம் பரம தர்ம உபதிஷ்டா பொறாம இல்லாமல் சன்மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய சாதுக்களுடைய தர்மம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பெரியோர்கள் எப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற அறம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நாமும் அந்த பெரியோர்களைப் போல நாம் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதை ரொம்ப வருணிச்சு சொல்கிறார் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு பதம் என்ன சொல்கிற நிர்மத்சராணாம் சதாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய சாதுக்கள் நிர்மத் சரானாம்னு சொன்னால் பொறாமை அர்த்தம் பொறாமை இல்லாதவர்கள்னால் என்ன அர்த்தமாக இருக்க யாரை பார்த்தும் பொறாமப்படுறது கிடையாது பொறுக்காத தன்மை பிறருடைய அறிவு பிறருடைய எண்ணங்கள் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி பதவி சிறப்பு இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள்னு அர்த்தம் நல்லவனுக்கு அடையாளம் உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த மனித எங்கேயும் இறைவனை பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மனோபாவம் இருக்கிறவன் உயர்ந்தவன் ஆகையினால் அதை தெளிவாக சொல்கிறார் அவர் நிர்மத்சரானாம் சதாம் சத்குணாம் சதாம்னு பொதுவாக சொல்லியிருக்கலாம் ஆனால் இது பொரு குறிப்பாக சொல்கிறார் பொறாமைங்கிற குணம் ரொம்ப ரொம்ப கெடுதல் எல்லாரையும் வேற்றுமைப்படுத்தி துன்பத்தை கொடுக்கக்கூடியது தனி மனிதனுக்கும் பொறாம துன்பத்தை கொடுக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கும் ஆகவே நிர்மத்சரானாம் சதாம் தர்ம உபதிஷ்டா அதுவும் பரமகா தர்ம வாழ்க்கையில் என்றைக்கும் எல்லாருக்கும் எங்கேயும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது மேலான சிறந்த தர்மம் வெறும் பணம் சம்பாதிக்கிறது உலக இன்பங்களை அனுபவிக்கிறத பற்றி சொல்லலை இது வந்து நம்மளை ஒழுங்கா வச்சுக்கிறதுனால சமூகத்துக்கு நன்மை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு தர்மம் புண்ணியம் இருக்கிறதே அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது ஆகவே பரமஹா தர்மஹா அப்படின்னு சொன்னார் தொடர்ந்து நாம் நாளைக்கு சிந்திப்போம் தர்ம புரோட்சித கைதவோத்ர பரமஹ நிர்மத் சரானாம் சதாம் வேத்தியம் வாஸ்தவ்ரஸ்துஷி மதம் தாபத்திரயோன்மூலனம் ஸ்ரீமத் மகா முனிகம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில்